ீிாமூர் சுந்திரைப்பூத்திரம் ீங்கயிரம் மேஷி கமாூம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ்மி மாதே ஷா ேமே விதையவிணம் மேவேவ நமோ விதைய சம்பிரதாய வம்சிபோ மஹோ நமோ குருப்பவரோவாயிருஷ்டிணை நமோ வேதாந்திசாட்சி கிருஷ்ணாயலோக்கேஜாஸும் வந்தே முனி மூர் புருஷோத்தமசிரே சகசனம் நருச்சியை தயவ யணம் பவி பவித்திரம் மங்களம் தூத்தோயப்பி கிமேக்கம் தெய்வத்தம் லோகே அப்படின்னு அவர் கேட்டதுக்கு தெய்வத்தம் தேவதானாம் சவித்ராணாம் பவித்ரம் மங்களானாம் மங்களம் தெய்வத்தம் தேவதானாம் தேவதானாம் தெய்வத்தம் அப்படின்னு சொல்லி சுத்த சைதன்யம் தூய உணர்வு பியூர் கான்ஷியஸ்னஸை தான் இங்கே சொல்கிறார் அதுதான் தெய்வம் அதுதான் இத்தனை சகுணபிரமமாக சகுண ஈஸ்வரனாக காட்சி அளிக்கிறது ஆனால் சங்கராச்சாரியார் இது அத்வைதமாகவே கொண்டு போகிறார் கிமேக்கம் அதாவது தெய்வத்தம் தேவதான அது முதல்லையே அங்கே சொன்னார் தெய்வத்தம் தேவதான தேவா தேவ தோத்தநாதி சமுத்ஷே வர்த்தமான பூதா யய வயரகித பிதா ஜனகோ யோ தேவ சேகம் தெய்வத்தம் லோகே இது வாக்கியார்த்தா ஏகோ தேவஹான்னு சொல்லி கோட் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அதில் ஒரு விசாரம் வந்தது அது எப்படி ஒரு தெய்வம் ஜீவன் வேறே தெய்வம் வேறதானே ஆ தெய்வம் மாத்தம் தான் தெய்வத்தை தவிர ஒன்றுமே இல்லை தெய்வந்தான் உயிர்களாகவும் உலகங்களாகவும் காட்சி அளிக்கின்றன ஆக தெய்வம் ஒன்று தான் இருக்குது தெய்வம் மாத்திரம்தான் இருக்குது ஆக ஜீவ பரபேதம் இல்லைங்கிறத சொல்ல ஆரம்பிச்சுட்டார் அதே மாதிரி பிரவேசஸ்ருதி அதை இறைவன் படைப்பை படைத்து அதனுள் நுழைந்தார் அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய அதை கோட் பண்ணலை சங்கராச்சாரியார் பட் அதெல்லாம் இருக்குது அதை வைத்து கொண்டு சொல்கிறார் அதனால் எடுத்த உடனே என்ன பண்ணுறாருனா பிரம்மனை தவிர ஒன்றுமே இல்லைங்கிறார் ஆக இந்த பகவான் பக்தன்கிற பேதமே கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் கொண்டு போயின்ட்டுருக்கார் இப்போ பார்ப்போம் ஆக இப்போ கடைசியாக நம்ம வந்து பார்த்தது காட்ட கோபனிஷத்து கொட்டேஷன் நான் வந்து அதுக்கு அடுத்தது படிக்கிறேன் யாரெல்லாம் பாஷ்யம் வச்சுன்னு இருக்கீங்களோ படிங்கோ ப்ரம்ம एकमेव இது सन्नव्यभवत नान्यदतोस्ति நான்த்தி திரஷ்ட இதுக்கே கோட் பண்ற அதுல உண்மவா இதுமிர ஆசீத் எக்கமே பிரம்மன் ஒன்று இருந்தது தது ஏக்கம் சத்து ந அது ஒன்று இருந்தது அதை தவிர வேறொன்றும் இல்லை அப்புறம் அத்த அந்நே திரஷ்டா நாஸ்தி இதுக்கு வேறாக எனது அனைத்தையும் காண்பவன் என்று ஒன்று இல்லை இதெல்லாம் பிருகதாரிக்கத்தில் நம்பர் ஒன் ஃபோர் செவன் டுவெண்ட்டி த்ரீ இத்தியாதி ஆதீன்னு போட்டார் இது முதலானவைகள் பிரம்ம எனது பிருகதாரண்ய கோ உபனிஷத்தில் அதாவது இந்த ஸ்ருதிகள் எவ்வளவு சொல்கிறது புராணம் எவ்வளவு சொல்கிறதுன்னு நிறைய மேற்கோள் காட்டுறார் அத்வைத பிரம்ம ஜானத்தை தான் உபதேசம் பண்ணுறதுக்கு இவ்வளோ மேற்கோள் காட்டுறார் அடுத்தது அனேஜதேக்கம் மனசோஜவியா திற கோ மோகா க்ஷோக்கேகனு பே कोटेशन முடிஞ்சது ஷேத்தாத்தரோனா கட்டோபன இந்த கொட்டேஷன்லாம் முடிஞ்சு இப்போ ஈஷா வாசியோபனா அனேஜ எல்லாம் ஏக்கம்ங்கிறத எடுத்துக்கிறார் அத்வைத்தம்ங்கிற அந்தந்த மாதிரி வேர்டை புறக்கி புறக்கி எடுக்கிறார் அனேஜத்துனா ஏஜத்து அது அசைகிறதில்லை ஏக்கம் ஒன்று மனசோ ஜவீயா மனதை காட்டிலும் அது வேகமானது வேகமானதுன்னா எங்கேயும் இருப்பதுன்னு அர்த்தம் எல்லா இடத்துலேயும் இருப்பது மனசு தான் அங்கெங்கும் போகுமே தவிர ஆத்மவஸ்து ப்யூர் கான்ஷியஸ்னஸ் மூவ் பண்ணாது மைண்டு தான் மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிற மந்திரம் அது அப்புறம் தத்த கோ மோகா கஷ்ஷோகா ஏகத்துவம் அனுபஷத்த அந்த மெய் அத்வைதத்தை தரிசனம் பண்ணுபவனுக்கு ஷோகமோகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அதையும் கோட் பண்ணுறார் அடுத்தது ஆத்மாவா இதே க அகிர ஆசீத் நியஞ்சனிஷத் பூத்தனபுருஷா சமத் விதையே சா விதீகம் சார் बहुधा भूमी, जनयन, एको दाधार, भुवनानि பூதா கல்பயூமனையே ஏகோதா புவனா சரி ஹர்க்வேதத்தில் இருக்க கொட்டேஷன்லாம் கொடுக்குறார் எல்லா வேதங்கள்லையும் அத்வைதம் சொல்லியிருக்குன்னு சித்தாந்தம் பண்ணுறார் சங்கராச்சாரர் ஆத்மாவா இதேக்கையவ அக்ர ஆசீத் இந்த ஆத்மா ஒன்று தான் படைப்பின் துவக்கத்தில் இருந்தது அதற்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை இது ஐத்திரேய உபனிஷத்து ஒன் ஒன் ஆக சர்வேஷாம் பூத்தானாம் அந்தர்புருஷாக சமே ஆத்மேதி வித்யாத் அனைத்து சரீரங்களுக்குள்ளும் இருக்கின்ற உணர்வு எதுவோ அதுவே நான் என்று அறிவாயாக அனைத்து உடல்களிலும் விளங்கி கொண்டிருக்கிற உணர்வே நான் என்று உணர்ந்து கொள்வாயாகனு ஐத்தரேய உபனிஷத்தில் சொல்லியிருக்கு அதை கோட் பண்ணுறார் மூணு நாலு பத்து இன்க்ளூடிங் கடவுள் கடவுளுக்குள்ளே இருக்கிற உணர்வுக்கும் எனக்குள்ளே இருக்கிற உணர்வுக்கும் என்ன வித்தியாசம் என் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் வேறு எல்லாரோட பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸஸ் வேறு கான்ஷியஸ்னஸ் இஸ் ஒன் அண்ட் தி சேம் இன்க்ளூடிங் காட் காட் கான்ஷியஸ்னஸ் சோல் கான்ஷியஸ்னஸ் வேர்ல்டு கான்ஷியஸ்னஸ் எல்லாம் சொல்லிக்க வேண்டிதான் ஆல் ஆர் ஓன்லி கான்ஷியஸ்னஸ் ஒன்று அவ்வளோதான் அப்புறம் அடுத்து ஏகம் விப்ரா பகுதா வதந்தி இது நிறைய பேர் அடிக்கடி கோட் பண்ணுறது ஏக்கம் சத்து இந்த இடத்துல எல்லாத்துலேயும் ஏக்கம் தான் முக்கியம் அந்த சத்து ஒன்று தான் இந்த சத்து வச்சு தான் அத்வைதமே சித்தாந்தம் பண்ணப்படுறது அதாவது இருக்கிறது இருக்கிறதுங்கிறது எத்தனேன்னா இருக்கிறது அப்படின்னா இந்த இருக்கிறதுன்னா இப்போ வந்து எல்லாம் இருக்கிறது பூமி இருக்கிறது மலைகள் இருக்கின்றன செடிகள் இருக்கின்றன நதிகள் இருக்கின்றன ஆக பூமி இருக்கிறது மக்கள் இருக்கின்றார்கள் விலங்குகள் இருக்கின்றன பறவைகள் இருக்கின்றன நட்சத்திரங்கள் இருக்கின்றன அண்ட கோலங்கள் இருக்கின்றன அதே மாதிரி என்னது நான் பூமி இருக்கின்றது தண்ணீர் இருக்கின்றது நெருப்பு இருக்கின்றது காற்று இருக்கின்றது ஆகாயம் இருக்கின்றது இந்த இருக்கின்றதுங்கிற அந்த இஸ்னஸ் இந்த இருப்பு இருப்பு ஒன்றா பலவான கேள்வி கடவுள் இருக்கிறார் துன்பங்கள் இருக்கின்றன இன்பங்கள் இருக்கின்றன எல்லாம் இருக் இந்த இருப்புங்கிறது இந்த இஸ்னஸ் அதுக்கு பேர் சமஸ்கிருத்தில் சத்துன்னு பேர் இருப்புன்னு பேர் இருப்பவைகளெல்லாம் இருப்பை சார்ந்தே இருக்கின்றன புரிகிறதா இருப்பவைகளெல்லாம் இருப்பை சார்ந்தே இருக்கின்றன இருப்பு என்பது பல அல்ல இருப்பு என்பது அத்வைதம் ஆகவே இருப்ப வச்ச அத்வைதத்தை எஸ்டாபிஷ் பண்றது எல்லா நேம் ஃபார்ம்ஷன்லையும் இருக்கிறது நேம் எக்ஸிஸ்ட் அப்புறம் எனது existence la na ella name form functions are existing name form function kella vandu ennadu thaniya iruppu kedaiyathu iruppu kanneeyamaga iruppavaiyalku iruppu illai iruppuk anniyamaga iruppavaiyalku iruppu illai adha than shastratla sat nu solluvanga dhanam kovilla solrume yesaivaspuranam சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தே எஸ் செய்வ ஸ்புரணம் சதாத்மகம் எல்லாத்துலேயும் இந்த சத்த ஆஸ்பெக்ட் இருக்கு நான் இருக்கிறேன் உலகம் இருக்கிறது கண்கள் இருக்கின்றன மனம் இருக்கிறது எண்ணங்கள் இருக்கின்றன எல்லாம் அந்த இருப்பை சார்ந்தே எல்லாம் இருக்கு அந்த இருப்பை அறிவால் உணரணும் இருப்பு ஒன்று பலவல்ல கடவுளுடைய இருப்பு வேற ஏன் இருப்பு வேற கிடையாது கடவுளும் நானும் இருப்பை சார்ந்து தான் இருக்கிறோம் ஆக இருப்பே இறைவன் இருப்பே இறைவன் இருப்பே எங்கும் இறைந்திருக்கிறது இருப்பவைகளிலெல்லாம் இருப்பே இருக்கின்றது இப்படிலாம் சொல்லணும் அதை புரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதுதான் ஏக்கம் சத் ஏக்கம்ங்கிறது சேக்கம் சத்து அனந்தம் இல்லை சத் ஏக்கம் அதனால தான் சத்தியம் பிரம்ம சொலித்து உபனிஷத்து அதுக்கு ஒரு வார்த்தை போட்டு அனந்தம் சத்தியம் பிரம்ம அனந்தம் சத்தியம் அதுக்கப்புறந்தான் அனந்தம் ஞானம் எல்லாம் முதல்ல அனந்தம் சத்தியம் எண்ட்லஸ் சத்தியம் பிகினிங்லெஸ் சத் எண்ட்லெஸ் பிகினிங்கும் எண்டும் சொல்ல போன டைம் சொல்ல சத் ஸ்பேஸ் சத் நேம்ஸ் பங்க போட்டு சிங்குலர் புளூரல் போட்டு போட்டா என்ன ஆர் போட்டா என்ன அது எக்ஸிஸ்டன்ஸை தானே குறிக்கும் புத்தியால் புரிஞ்சுக்கணும் ஆக அதைதான் சொல்ற சத் ஏக்கம் ஏக்கம் சத்துங்கிறது எப்படி படிக்கணும் சத் ஏக்கம் ஆஹா இந்த சத்து அதை என்ன சொல்லுகிறார்கள்னா ஏக்கம் சத்து அதை பல நாமங்களால் நம்ம கூப்பிட்றோம் இருக்கிற வஸ்து ஒரே தட்சிணாமூர்த்தி தான் அதுக்கு ஆயிரம் சகசிரநாமம் த்ரிசதி அஷ்டோத்திரம் இருக்கிறது ஒரே வஸ்து பல ஆங்கிளில் பார்க்குறது ஒரே பணம் ஒரு ம ஒரு பையனை வந்து பார்க்குற ஒரு ஒரு ஆணை பார்க்கறது இல்லையா மனைவி கோணத்தில் கணவனாக இருக்கான் குழந்தைகள் கோணத்தில் அப்பாவாக இருக்காங்க அது மாதிரி தான் இருக்கிற வஸ்து ஒன்று அது எதையோடையாது சேர்த்து சேர்த்து பார்க்குறது ஸ்பேஸோடு சேர்த்து பார்க்கறது காற்றோட விண்டோட சேர்த்து பார்க்குறது ஃபயரோட சேர்த்து பார்க்குறது பார்க்குறோமே தவிர உண்மையிலே இருக்கிறது சத் ஏக்கம் பகுதா வதந்தி வந்து ஏக்கம் சந்தம் பகுதா கல்பயந்தி இன்னும் கோட் பண்ணுறார் எல்லோருக்கு வேதத்தில் ஒன்றாக இருக்கிறத பதவிதமாக கற்பிக்கப்படுகிறது ஒன்றே பலவாறாக காணப்படுகிறது ஒரே அரிசி மாவு தோசையாகவும் இட்லியாகவும் சேவையாகவும் இருப்பதைப் போல் அப்படி சொல்லணும் ஒரே தங்கம் பல்வேறு நகைகளாக காணப்படுவதைப் போல ஒரே வகையான பருத்தியானது பல்வேறு ஆடைகளாக காணப்படுவதைப் போல ஒரே தண்ணீர் பழைய வகையான அலைகளாக காணப்படுவதைப் போல ஆக ஏக்கம் சந்தம் பகுதா கல்பயந்தி இனிமே கேப்பையாங்கிற மாதிரி கேட்குறாரு பதில் சொல்கிறார் தெய்வத்தம் தேவதானான் சைவத்தம் தேவதானான் சூதானாம் யோவிய பிதா அப்புறம் அடுத்தது தியாவா பிருத்வி ஜனயந்தேவா இது இன்னொரு மந்திரம் ஏகோதாதார புவனான விஸ்வா ஒருவனே இந்த பிரபஞ்சத்தை தாங்கி கொண்டிருக்கிறது ஒரு பொருளே இத்தனையும் தாங்கி கொண்டிருக்கிறது ஏக ஏவாக்னிர் பகுதா சமைத்தா ஒரே நெருப்பு பல்வேறு விதமாக காணப்படுகிறது ஒரே அக்னி இந்த குண்டத்துக்குள்ளே இருந்தால் இது கார்கபத்தியம் அந்த குண்டத்தில் இருந்தால் தாக்ஷிணாகினிங்கிறான் அது குண்டத்துக்குள்ளே இருந்தால் ஆகவனியம்ங்கிறான் பேர் வச்சுருக்கான் ஒரே தண்ணீருக்கு கங்கை யமுனை எல்லாம் பேர் வைக்கிறோம் இல்லையா இல்லை எவ்ரி இஸ் வாட்டர் ஹெச் டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இது கங்காஜலம்னோடனே கங்கையா அப்படின்னு புனிதம் ஆட்டிடியூட் அப்போ உடனே இது வந்து என்னதுன்னு நம்ம கிணத்து தண்ணின் தான் அது உடனே அது அது என்ன சொல்வது கிணத்து தண்ணி தானே கங்கா நீங்கள் அதையே கங்கைன்னு சொல்லி கொடுங்க போகிறோம் அதுக்கு மதிப்பு எல்லாமே கங்கை தானே சொல்ல சொல்லுவாங்க எப்போ குளித்தாலும் கங்கை கங்கைன்னு சொல்லிட்டு குளியும்பாங்க வீடுகளில் எல்லாம் ஸ்நானம் பண்ணுறபோது என்ன சொல்லுவாங்கன்னா கங்கை கங்கைன்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணு அப்படிம்பாங்க நினச்சிக்கணும் அர்த்தத்தில் சொல்கிறது அது புனிதத்தை கொடுக்குங்கிறதுக்காக ஆக ஒரே நெருப்பு தான் பல வகையாக இருக்குது ஒரு என்ன கும்பாபிஷேகம் பண்ணுறோன்னா முப்பத்தி மூணு குண்டம் நாற்பத்தொம்பது குண்டங்கிறான் எல்லாத்துக்கும்லேயும் ஒரே நெருப்பு தானே இருக்குது ஆனால் இது ஆகாஷாகக்னி அது வாயு அக்னி எல்லாம் நெருப்பு அது தத்துவத்துக்கு ஒரு அக்னி வாயு தத்துவத்துக்கு இன்னொரு அக்னி எல்லாம் பிருத்திவி துவத்துக்கு எல்லா தத்துவங்களுக்கும் தத்துவாகினி தான் இதெல்லாம் ஒரு ஒரு அக்னிலையும் ஒரு ஒரு தத்துவத்தை தான் பூஜை பண்ணுறோம் கர்மேந்திரிய தத்துவங்கள் ஞானேந்திரிய தத்துவங்கள் மனஸ்தத்துவம் அகங்கார தத்துவம் சித்த தத்துவம் ஒன்று ஒன்றுக்கும் அக்னி பூஜை பண்ணி தான் சுவாமிக்கு பண்ணுறோம் ஆக ஏக ஏவா அக்னிர் பகுதா ஒரே நெருப்பு தான் அதை பலவிதமான ரூபங்களில் பார்க்குறோம் அப்படின்னு இது ரி அடுத்தது சதேவோமியமிர ஆசீத் ஏகமேவ் ஷாந்தோகியே ஷாந்தோகிய உபனத்தில் ஆறாவது அயத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் மந்திரம் சதேவோமியமிர ஆசீத் ஏகமேவ்வித்தீயம் இந்த படைப்பின் துவக்கத்தில் இந்த சத்து மாத்திரம் இருப்பு மாத்திரம் இருந்தது சொல்கிறதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு இருப்பு மாத்திரம் இருந்தது அது ஒன்று தான் இருந்தது அது பலவாறானாலும் ஒன்றுதான் ஒரே தங்கம் பலவாறாகனானாலும் அது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பு ஒன்றே இருப்பவைகள் பல இருப்பு ஒன்றே இருப்பவைகள் பல இருப்பவைகள்னால் என்ன தோற்றங்கள் இது சாந்தோக்கிய உபனிஷத்து அப்புறம் அடுத்தது இப்போ என்ன சு ஸ்மிருதிக்கு வந்துவிட்டார் அவர் குருவே சொல்லியிருப்பார் போறோம்ப்பா எனக்கு தெரியிறது நீ நிறைய படித்து வச்சிருக்க குரு சொல்கிறார் சங்கராச்சார்டு நீ நிறைய சொல்கிறேன் இதுலேருந்தே தெரிகிறது நீ வந்து என்னது நீ மகா என்சைக்ளோபீடியா எனக்கு அது புரிஞ்சு கொடுத்து போகிறோம் வேறு எதாவது ஸ்மிருதி வேணால் கோட் பண்ணணும் நிறைய சொல்லிவிட்டேன் நீ இன்னும் ஏகப்பட்ட ஸ்ருதி இருக்குது அதுக்கெல்லாம் நான் கேட்க முடியாது எனக்கே தெரியறது நீ சொல்ல சொல்ல எனக்கே நிறைய ஸ்ருதி ஞாபகத்துக்கு வருது ஆகையனால் ஓகே நீ ஸ்மிருதிகளை சொல்லு ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலயம் அதுக்காக இந்த அர்த்தம் அதோடு நிறுத்திக்கணும் சங்கராச்சாரியாரீஸ் ஆ லயம் ஆ லயம்னா எல்லாம் அவருக்குள்ளே உட்கார்ந்துருக்கு என்னதுன்னா வேதம் அத்தனையும் ஞாபகத்தில் இருக்குது எட்டு வயசில் நாலு வேதம் தெரியுமா அஷ்ட வருஷ சதுர்வேதினே நமஹா இது எப்படி மனுஷனாக இருக்க முடியுமா கடவுள் தான் இருக்க முடியும் துவாதசாக்கில சாஸ்திர விதே நமஹா பன்னெண்டு வயசில் எல்லா சாஸ்திரமும் தெரியுமா சும்மா படிக்கிற மாதிரி நடிப்பு ஏற்கனவே இருக்குது அவதாரம் இதில் என்ன இருக்குது அதனால் ஸ்ருதியெல்லாம் கோட் பண்ணியாச்சு இப்போ ஸ்மிருதியை கோட் பண்ணுறார் கீதையெல்லாம் சர்வூத்தி தோ மாம் பஜத்தேகித வர்த்தமான சயோகி மயி வர்த்தே வித்யாவினயசம்பே விஹஸ் சுச்ச பண்டித்தேத்தம் यदा भावं <tobacco adding> <verstehen> <ताते> विस्तारं <च्चावचा पे देवेश्टार्म> तदा यथा ூத்தப்பம் ஏ தரம்மசம்ப கஷேரம் க்ஷேத் திரும் பிரார்த்தன் பரித்திய மாமே விரும்பிய மோட்சயிஷா மா இத்தி கீதோபனிஷத் சுத்தனை ஸ்லோகம் பாருங்கள் இன்னும் நிறைய இருக்குது கொஞ்சமாக போகிறோம் அப்படின்னு நிறுத்தியிருக்கார் அவர் பகவத்கீதையிலேருந்து கோட் பண்ணுறாரு நிறைய அதனால் சுருக்கமாக அவர் ஒன்றுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வரேன் நான் சர்வபூத ஸ்திதம் யோமாம் பஜத் ஏகத்வமாஸ்திதா ஏகத்துவம் ஒன்று தான் எல்லா உயிர்களுக்கு உடம்புகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உயிர்களுக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரே வஸ்து சர்வதா வர்த்தமானோபி எந்த நிலையில் இருந்தாலும் எவனொருவன் அனைத்து உடல்களிலும் விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை நன்கு உணர்கிறானோ அவன் எந்த நிலையிலிருந்தாலும் அவன் என்னிடத்திலேயே இருக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம் யகா சர்வபூதஸ்திதம் மாம் ஏகத்துவமாஸ்தித ஏகத்துவம் மாம் பஜதி ஏகத்துவமாஸ்தித ஆஸ்திதா யஹ ஏகத்துவமாஸ்திதா யஹ ஏகத்வம் மாம் பஜதி அந்த ஒன்றாக இருக்கிற மெய்ப்பொருளை சார்ந்திருந்து நினைக்கிறானோ சர்வதா வர்த்தமானோப்பி அவன் எந்த ஆசிரமத்தில் எந்த வர்ணத்தில் என்ன காரியம் பண்ணிகிட்டு சரி அந்த ஞானத்தை ஒரு தினம் அவன் என்னை விட்டு பிரிய முடியாது அந்த அறிவிலேயே இருப்பான் அர்த்தம் அந்த ப்யூர் கான்ஷியஸ்னஸை பற்றின தாட்டு போகாதுங்கிற அது உள்ளுக்குள்ளே டீப்பாக இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் வித்யா விநேசம் பண்ணு ரொம்ப நல்லா படித்து அடக்கமாக இருக்கிற பிராமணன் பசுமாடு ஹஸ்தினி யானே, சுனி நாய் செய்வ ஸ்வபாக்கே ச நாயை சமைச்சு அவங்க எல்லா இறைவன் இருக்கிறார் ஆகா ரொம்ப சத்துவ குணத்தில் ஓங்கி இருக்கிறவனாக இருக்கட்டும் தமோ குணத்தில் கீழே இருக்கிறவனாக இருக்கட்டும் எல்லாருக்குள்ளேயும் அந்த மெய்ப்பொருள் தான் இருக்கிறது அப்படின்னு பார்க்கின்றவர்கள் அறிவாளிகள் அறிவாளிகள் பண்டிதா சமதரிசினா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருனா இடையிலிடையில் என்ன சொல்லிடுறாருனா இறைவன் வேறு ஜீவன் வேறு பகவான் வேறு பக்தன் வேற கிடையாதுங்கிற சொல்கிறாருப்போ சங்கராச்சருக்கு இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியந்தான் முக்கியம் கடவுள் இறை மனிதனும் உயிரும் வேறல்ல உயிரும் இறைவனும் வேறல்ல உயிர் வேறு உயிருக்குறை உயிரான இறைவன் வேறு என்பது மாயக்கற்பனை ஆகையினால் அதை விட்டுடனும் அந்த தோற்றத்தை விட்டுடனும் ஒற்றுமையை மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிறது அதுதான் அத்வை தங்கி ஒன்று பேர் அதுக்கு கோட் பண்ணுறார் பத்தாவது அத்தியாயம் இருபதாவது ஸ்லோகத்தை அகம் ஆத்மா குடாகேஷ கிருஷ்ணரே விபூதியை சொல்கிறவோ சொல்கிறார் ஹே குடா கேச அர்ஜுனா நான் எல்லா சரீரங்களிலும் ஆத்மாவாக இருக்கிறேன் நான் நம்ம என்ன சொல்கிறோமோ அது நான்கிறார் இருக்கிறேன் நானே தொடக்கமும் மத்தியமும் இடைய முடிவுமாக இருக்கிறேன் அடுத்தது பதிமூணாம் அத்தியாயம் முப்பதாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் எதா எப்பொழுது ஒருவன் வேற்றுமையாக இருக்கக்கூடிய உடம்புகளில் ஒன்றாக இருக்கிற அந்த தத்துவத்தை எப்பொழுது உணர்கிறானோ அப்பொழுதே அவன் இறைவனாக தன்னை உணர்கிறான் அப்படின்னு இருக்கு அதா அப்புறம் இன்னொன்று அதே பதிமூணா அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாம் ஸ்லோகம் எப்படி ஒரே சூரியன் இந்த உலகம் அனைத்தையும் ஒளிர்விக்கிறானோ அப்படி இந்த க்ஷேத்திரம் அனைத்தையும் இந்த க்ஷேத்திரியான தூய உணர்வு ஒளிர்விக்கிறது அப்புறம் கடைசியில் சொல்கிறார் சர்வ தர்மான் பரித்தியஜ எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனையே ஷரணடைவாயாக இவர் அத்வைத ஜானம் ஞான் வச்சுக்கணும் இங்கேயோ என் ஒருவனையேன்னு சொன்னால் பக்தன் பகவானை சரணாகதி பண்ணுறதில்லை பக்தன் பகவானும் நானும் ஒன்றுங்கிற ஞானந்தான் இங்கே சரணாகதி அத்வைத சித்தாந்தத்தில் பகவானுக்கும் எனக்கும் வேற்றுமையை கற்பித்தது தவறு என்பதை உணர்ந்து கொள்வது தான் இங்கே அத்வைத ஞானம் ஆஹ அப்படி உணர்ந்து விட்டாயானால் உனக்கு எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும் சர்வத இந்த வாச்சிய லக்ஷியார்த்தம் பண்ணுறோம் அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயாமி இந்த ஸ்லோகம் துவைத்தம் மாதிரி இருக்குது ஆனால் அத்வைதானம் அதெல்லாம் வந்து என்னதுன்னா தெய்வத்தம் தேவதானாஞ்ச பூதானாம் யோஜய்பிதா அந்த பல்லவி சொல்லிகிட்டே இருக்கணும் இது கீதோபனிஷத் சு பகவத்கீதையாகிய உபனிஷத்திலே பணிசங்கராச்சியலே சொலிராரு உபனத்து சுளிரீத்தஷத்துசு அடுத்தது ஹரி ரே கேயி சுவம் ஓசதா வித கேஷவ அந்த மெய்ப்பொருள் ஒன்றையே நீங்கள் எல்லோரும் தியானம் செய்ய வேண்டும் மனம் மனம் பக்குவமுடைய உங்களால் அப்படின்னு ஹரிவம்சத்தில் ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்கிறார் பகவான் ஆக மன தூய்மை பெற்ற உங்களால் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் அத்வைதமாக தரிசனம் செய்யுங்கள் அதையே படியுங்கள் அதையே சொல்லிக் கொடுங்கள் படத தியாத்த கேசவம் அடுத்தது ஆச்சரியம் லுவஸ் அன்யாசி மாபாஹோக்கே நோஸ்தி கஷன் ஹே புருஷோத்தேவ ஆச்சரியம் கழு அனைத்திலும் இருக்கின்ற அத்வைதரூபம் வியப்புக்குரியதல்லவா ஆகையினால நீ இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நீ பெரும் செல்வம் பெற்றவனாவாய் ஞானதனம் அமைதி ஆனந்தங்கிற செல்வம் செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு அப்பேற்பட்ட தன்யச்சாசி தன்யான்னா செல்வந்தன் அர்த்தம் என்ன செல்வந்தன்னா ஞானதனம் அறிவு செல்வம் பண்பு செல்வம் குண அந்த மாதிரி செல்வம் ஆக ஹே மகாபாகோ லோகே நான்யோஸ்தி கஷ்டன இந்த மெய்யறிவு செல்வத்தைக்கு ஈடானது ஒன்றும் உலகில் இல்லை அப்படின்னு ஹரிவம்சத்தில் இருக்கிறதுங்கிறார் போயிட்டே இருக்குது இன்னும் நாற்பத்தி நாலு பக்கம் வருது கொட்டேஷன்ஸோ கொட்டேஷன்ஸ் பவதி ம பவதி मनोर तद्भेषजं மனோர்மாத்மத்மனோர்மாத்மீஸ் मनुनाच தேஷம் सर्वभूतस्थमात्मानं சர்வூத்தானாத்மனாத்மயா ஜீவைஜ்யமதி மனுஸ்மிருதி கோட் பண்றார் என்ன சொல்றார் மனுவின் மனு மிக மிகச்சிறந்தவர் மனு மகாராஜா ஞாபகம் அவர் ராஜா மனு என்பவர் ராஜா மனு மகர்ஷி அப்படின்னே சொல்கிறோம் மனோகோ மகாத்ம கியாபினி ஸ்ருதிஹி அப்படின்னு சொல்லி கோட் பண்ணுறார் மனு பெரிய மகாத்மா இல்லவோ அவரை பற்றி வேதங்கள்லாம் சொல்லியிருக்கு எத்வை கிஞ்ச மனு ரவதத்து மனு என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அது உலகத்துக்கு மருந்து மாபெரும் மருந்துன்னு வேதமே சொல்லுகிறது அப்பேற்பட்ட மனு சொல்லியிருக்கார் எல்லா சர்வபூதஸ்தம் ஆத்மானம் அனைத்து உடம்புகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த இறைவனை மெய்ப்பொருளை சர்வபூதானி சாத்மனி அனைத்து ஆத்மாக்களும் எல்லா உடம்புகளும் எல்லா கட்டடத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது எல்லா ஸ்பேஸ்லேயும் கட்டடம் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் இது புரியல என்ன தலைக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குதுன்னு அர்த்தமாயிடும் அது மாதிரி இப்போ வந்து எல்லா உடம்புக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது ஆத்மாவில் எல்லா உடம்பும் இருக்குதுன்னா ஆஹா எல்லா உடம்புக்குள்ளேயும் ஆத்மா இருக்குங்கிற போது ஆத்மா ப பலன் ஆகிடும் ஆத்மாவில் எல்லா உடம்பும் இருக்குங்கிற போது என்ன ஆகிடும் எல்லாம் ஒன்றுங்கிறது புரியும் ஆக துவைதத்துக்குள்ளா அத்தம் இருக்குது அத்வைதத்துக்குள்ளெல்லாம் துவைதம் இருக்குது அப்படின்னு எல்லாம் கல்பனைன்னு அர்த்தம் துவைதம் கல்பனை அப்படின்னு அர்த்தம் அதாவது சம்பஷன் ஆத்மயாஜீவை அதாவது தன்னை தெரிஞ்சுக்கணுங்கிறவனுக்கு பேர் ஆத்மயாஜின்னு பேர் சோமயாஜி வாஜ்பேயாஜின்னா ஆத்மயாஜின்னா வேதாந்தம் படிக்கிறவனுக்கு ஆத்மயாஜின்னு பேர் சோமயாகம்மன்னா சோமயாஜி வாஜப்பேயை யாகம் பண்ணால் வாஜப்பேயை யாஜி வாஜப்பேயம்னா வாஜ்பேயி சொல்கிறாங்க இல்லையா வாஜம் பிபத்தி இஜப்பேயி வாஜம்னா அது ஒரு ஹோமம் ஒரு பெரிய யாகம் அது இருக்கிற யாகத்துலேயே அதுதான் பெருசு அந்த யாகம் பண்ணுற போது அரிசி கஞ்சி அரிசினால் கஞ்சி பண்ணி நைவேத்தியம் பண்ணணும் தேவர்களுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சாப்பிட்டா அவன் பேர் வாஜப்பேயி வாஜம் பிபத்தி இஜப்பேயி அதனால் சோமயாகம் இத்தனை ஆறு சோமயாகம் பண்ணால் ஒரு வாஜப்பேயை யாகம் பண்ணலான்னு ஒரு விதி இருக்குது வாஜப்பேயை யாகம் பண்ணுறவர்கள் உயர்ந்தவர்கள் நிறைய யாகங்கள் இருக்குது அதில் சோமயாகம் வாஜப்பேய யாகமெல்லாம் பண்ணுறது பழக்கத்தில் இருக்குது இப்போங்கூட பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆக அதெல்லாம் யாகம் பண்ணுறதுனால வர்ற பேர் தீட்சிதர் வாஜப்பேயி சோமயாஜி அது மாதிரி இங்கே ஆத்மயாஜிங்கிறார் ஆத்மயாஜின்னா அர்த்தம் அந்த வெளியில எல்லாம் ஹோமம் பண்ணுறதில்ல மகானபுஷத்தில் கடைசியில் வரப்போகிறது இந்த உடம்புக்குள்ளேயே யாகம் பண்ணிகிட்டே இருக்கான் ஞானி அதனால் இதெல்லாம் வெளியில் ஆளெல்லாம் கும்பிட வேண்டாம் இங்கே இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸே பிராமணன் ஹோமம் பண்ணுறவன் தஸ் சைவம் விதுஷோ யஜஸ் ஆத்மா யஜமான ஸ்ரத்தா பத்னி பர்திாஞ காம ஆஜ்யம் மூஸ்தோர்மயித்த தஷிணா வாணவுரூர்மனோத்திரமிரியே சா தீட்சா யாதி திபதி யதம்தமூபவிஷத் உபவிஷத்து சவர்ஜியோயன்முகம் தவவனோ வராதி விஜயானஜ்ஜு பிரத்தரத் தமிதாத்தஞ்சிநூம் சாஞஞ்சதா சவநாத்திரே தே திருஷப்பூர்ணமாச்ச மாசாத்துமாத்தவசுபாத்சராச்சேர்சேதசம் வா ஏதன்ம்தவ்ஜராமரியமோத்திரும் சயேம் விவாணே பிரமீயமேமேமனிசாயுஜியங்கதோ திணே பிரமீய்தி திருணமேவெவ்மா சந்திரமசயுஜகம் சலோகதாத்தேதமேவாகுகம் சாயுத்தகம் சாஷ்டிதாக்கும் சமான லோகதாம் ஆப்னோதியுபனிஷத்து இதுதான் அந்த மந்திரம் இது முழுக்க அர்த்தம் சொல்லணும்னா குறைஞ்சது அஞ்சு நாள் ஆகும் அவ்வளோ இருக்கு இதுக்கு பேர் தான் ஆத்ம யாக ஒன்றும் வேண்டாம் இந்த யாகத்துக்கு ஈடு எத்தனை கோட்டானு கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் அந்த யாகம் ஈடாகாது அத்தனை யாகம் இந்த யாகத்துக்காகத்தான் கடைசியில் இந்த இப்படியே உட்காந்துட்டு இந்த மந்திரத்தில் அத்தனை சொல்லியிருக்கு இது பேர் ஆத்மயா ஆத்ம யாக ஒன்றும் வேண்டாம் ரூம்லேயே உட்காந்துட்டு ஒரு பைசா செலவு எத்தனை கோடானு கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் இந்த யாகத்துக்கு ஈக்கல் கிடையாது கிடையவே கிடையாது இது மகாநாராயண பட்சத்தில் கடைசி போர்ஷன் நம்ம படிச்சுட்டு இருக்கோமே மகாநாராயண உபரிஷத்து அதில் கடைசி பேராகிராஃப் கொஞ்சம் மந்திரமெல்லாம் தப்பி எடுத்து ஆனாலும் எல்லாம் காலங்காலமாக சொல்லிகிட்டுருக்கோம் ஐயம் ஆத்மயா இங்கே எதுக்கு இதுக்கு வந்து ஆத்மயாஜினா வேதாந்தம் படிக்கிறான் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிஹி அதுதானே சங்கராச்சார் அப்படி தான் இன்டர்பிரட் பண்ணுறார் கீதையில் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிர் பிரம்மாக்னவ் பிரம்மணாகுதம் பிரம்மஐவ தேன கந்தவியம் பிரம்மகர்ம சமாதினா ரெண்டு விதமாக சொல்லலாம் சந்யாசி திருஷ்டியில் கிரகஸ்தனோட திருஷ்டிலையும் சொல்ல முடியும் சொல்லக்கூடிய மந்திரம் ஸ்லோகம் அது சன்னியாசிக்கு எல்லாம் பிரம்மமயம் கிரகஸ்தனுக்கு ரிச்சுவல் எல்லாம் பிரம்மமயம் கிரகஸ்தானிக்கு ரிச்சுவல் பிரம்மன் சன்னியாசிக்கு எல்லாம் பிரம்மனே எல்லா ரிச்சுவலும் எப்படி சன்னியாசிக்கு பிரம்மமே எல்லா ரிச்சுவலாகவும் இருக்குது கிரகஸ்தானிக்கு எல்லா ரிச்சுவலும் பிரம்ம தரிசனம் ரிச்சுவலை விடமாட்டான் கிரகஸ்தன் விடக்கூடாது ரிச்சுவலை விடாமல் அதை பிரம்மமாக பார்க்குறான் இவன் ரிச்சுவல் எல்லாம் விட்டுட்டு பிரம்மன் தான் இத்தனை ரிச்சுவலாக இருக்குதுன்னு பார்க்குறான் மாறிவிடுத்து ஆட்டிடியூட சேஞ்ச் கொஞ்சம் ரெண்டும் ஒன்று தங்கத்தை நகையாக பார்க்குறதுக்கும் நகையை தங்கமாக பார்க்குறதுக்கும் என்னது வித்தியாசம் இருக்கா தங்கம் தான் நகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நகையெல்லாம் தங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் என்னாச்சுன்னா மாற்றி சொல்கிறோம் விஷயம் ஒன்று அப்படி புரிஞ்சுக்கணும் ஆக சம்பியன் ஆத்மயாஜி வை இதோ இதை சொல்ல போய் அங்கே போயிட்டு தங்கியோ இது வந்து மனுஸ்மிருதியில் இருக்குது மனு பன்னெண்டு பது பதினொன்று பன்னெண்டாவது அத்தியாயம் அதில் பதினொன்றாவது ஸ்லோகம் ரொம்ப கடைசி அத்தியாயம் பன்னெண்டாவது அத்தியாயந்தான் மனுஸ்மிருதியில் கடைசி அத்தியாயம் சம்பஷன்னு ஆத்மயாஜி ஆத்ம இது நன்றாக இந்த தத்துவத்தை பார்த்து கொண்டு சுவாராஜ்யம் தன்னுடைய ராஜ்யத்தில் ஆனந்தமாக இருக்கிறான் அடுத்தது விஷ்ணு புராணம் சிருஷ்டிஸ்தித் அந்த கரணீம் சாதிகவா ஜன்தி கச்சித்விஜவா விக்கம் நஜகமே விண்ணச்சிபேத்தம் ஜானம் விஷும் விமலம் விஷோக்கோதிசம் ஏக சதைக்கரேஷ देवो नयतो, देवो नयतो यदा दे यदा समस्त समस्त देहे, சவாசுதேவோ நயஸ்திஷு புமா தி इत्ये இேத்திஃபலம் வச்ச இன்னும் விஷ்ணு புராணம் தான் நிறைய கோட் பண்ணுறார் திரும்ப திரும்ப விஷ்ணு புராணம் விஷ்ணு புராணந்தான் வருது பாபம் சிருஷ்டிஸ்தித் அந்த கரணீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா சசம்ஞா ஜாதி பகவான் ஏக ஏவ ஜனார்தன பகவான் ஏகா ஏவ இறைவன் ஒருவனே அவன் படைக்கும் பொழுது பிரம்மா என்ற சம்ய பெயரை உடையவனாகவும் காக்கும்போது விஷ்ணு என்கின்ற பெயரை உடையவனாகவும் அழிக்கும் பொழுது விஷ்ணு என்கின்ற சிவன் என்கின்ற பெயரை உடையவனாகவும் விளங்குகிறான் ஏக ஏவ பகவான் சிருஷ்டிஸ்தித்யந்தகரணிம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சம்ஜாம் யாதி ஒரே பகவான் தான் இந்த மூணு பெயரை அடைகிறான் ஒரே பொருள் அர்த்தம் ஒரே தூய உணர்வுக்குத்தான் இந்த பொருள் மாயையினால் ஏற்படுகிறது மாயையோட சா சுத்த சத்துவத்தில் சொல்லுவோம் மாயையோட சுத் சுத்த சத்துவத்தில் விஷ்ணு மாயையோட சுத்த ரஜஸில் பிரம்மா மாயையோட சுத்த தமஸில் ருத்ரன் அப்படி சொல்கிறது உண்டு மாயை இப்போது ப்யூர் கான்ஷியஸ்னஸ் இருக்குது மாயா இருக்குது இந்த மாயா வந்து அன்எக்ஸ்பிளைனபிள் அது விடுங்க அந்த மாயையில் மூணு குணம் இருக்குது சத்வரஜஸ் தமோ குணம்னு மூணு குணம் இருக்குது அந்த ரஜோகத்தில் வந்து சுத்த சத்வம் மாயையில் சுத்த சத்வம் சுத்த ரஜஸ்ஸு சுத்த தமஸ்ஸுன்னு சொல்லுவோம் இந்த சுத்த சத்வத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்ஷியஸ்னஸுக்கு தான் கடவுள்னு பேர் சுத்த ரஜஸ்ஸில் கான்ஃப்ள ரிஃப்ளெக்ட் அந்த சுத்த ரஜஸ்ஸுனாலே அது ரஜஸ்ஸுனாலே சஞ்சலம் அதனால் டூ மெனி சோல்ஸ் ஜீவர்கள்லாம் அதில் தான் வெளிப்படுகிறார்கள் வெளிப்படுறாங்க போ இருக்காங்கன்னு சொல்கிற வெளிப்படுகிறார்கள் மேனிஃபெஸ்ட் ஆகிறாங்க தமஸில் இருந்து தான் பஞ்சபூதங்கள் சூக்ஷமான பஞ்சபூதங்கள் இல்லை தமஸுலையும் என்ன பண்ணுவோம்னா மாயையோட தமஸுலேயும் மாயையோட தமஸில் முதல்ல பஞ்சபூதங்கள் உண்டாகிறது அந்த தமஸில் சத்வம் தமஸில் ரஜஸு தமஸில் தமஸு தமஸில் சத்வந்தான் ஞானேந்திரியங்கள் மனசு தமஸில் ரஜஸ்ஸு கர்மேந்திரியங்கள் பஞ்ச பிராணன் சூக்மசரீரம் தமஸில் தமஸு தான் பஞ்சபூதங்களாக நம்ம கிராஸ் லெவலில் இருக்கிற ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அது பஞ்சீகரணமாகி வருது அதுதான் யூனிவர்ஸ் இதை புரிஞ்சுட்டால் தான் புரியும் இந்த விஷன் கரெக்டாக இருக்கும் ஆகையினால ஒரே வஸ்து ஏகா ஏவ ஜனார்தனா இப்படி பேர் மாயினால் இப்படிலாம் இவனுக்கு பேர் ஒரே வஸ்து இந்த இடத்துல ஜனார்தனால் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ஜனார்தனால் வடகலை திங்கலை நாமம் எல்லாம் போடக்கூடாது ஜனார்தனா விஷ்ணு புராணம் அதனாலே அடுத்ததுல கிளியர் பண்ணுறாரு பாருங்கள் தஸ்மான விஜான மிருதோஸ் மிருதோஸ் மிருதோத்து கிஞ்சித்து விஜானம்னால் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை கிஞ்சித்து கொச்சித்து கதாச்சித்து கொஞ்சம் கூட இல்லை துளி கூட இல்லை ஒரு பொழுதும் கிடையாது நெவர் கயிறு கயிறு தான் ஒரு நாள் பாம்பு பாம்பு மாதிரி ஒரு பிரம போகணுங்கிறது இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம் இப்போ படிக்கிற ஸ்லோகம் இருக்குது விஷ்ணு புராணம் ரெண்டாவத்தியாயம் பன்னெண்டு நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இந்த ஸ்லோகங்கள்லாம் அதுலையும் முக்கியமாக இப்போ நம்ம படிக்கிற ஸ்லோகம் தஸ்மான விஜான மிருத்தே அதிக்கிஞ்சித்து கொச்சித்து கதாச்சித்து திஜ வஸ்துஜாத்தம் அங்கே யார் உபதேசம் பண்ணுறாங்க இதில் ஓ பிராமணனே அதை அந்த தூய உணர்வுக்கு அந்நியமாக மேலானது ஒன்றுமில்லை விஜான வஸ்துஜாத்தம் கிச்சித்து நாஸ்தி கிடையவே கிடையாது விஜானமேக்கம் ஒரே விஜ விஜ்ஞானம்னு சொன்னால் சைத்தன்யம் பியூர் கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வு நிஜ கர்மபேதாத் விபிண சித்தை பகுதா வியுபேதம் இந்த மாயா சக்தினால் ஏகப்பட்ட கர்மங்கள்லாம் உண்டாகி அதனால் எல்லாம் மைண்ட் எல்லாம் ஒரு ஒருத்தருக்கும் விதவிதமாக சிந்திக்கப்படுகிறது அதனால் பலவாறாக காணப்படுகிறது ஒரே உணர்வு இப்படி மாபெரும் வேற்றுமை மிக்கதாக காணப்படுகிறது ஞானம் விசுத்தம் விமலம் விஷோகம் அசேஷ லோபாதி நிரஸ்த சங்கம் விஷுத்தம் ஞானம் தூய அறி உணர்வு மாஷற்ற உணர்வு துன்பமற்ற உணர்வு எந்தவிதமான தீய குணங்கள் சிறிதும் அற்ற உணர்வு நற்குணங்களும் போட்டுக்கணும் பிராக்கெட்டில் கிடையாது ஏக்க சதா ஏக்க ஒன்று பரமாக மேலானது பரேஷ அனைத்திற்கும் மேலான அனைத்தையும் தாங்குவது சா வாசுதேவ அந்த வாசுதேவன் உருவனே எத அந்ய கிஞ்சித் நாஸ்தி இந்த இடத்துல வாசுதேவன்னா கான்ஷியஸ்னஸ் தான் வாசனத் வாசுதேவம் புவனத்தையும் சர்வூதிவாசோசி வாசுதேவன் நமோஸ்துதே வாசுதேவன்னா அனைவருடைய உள்ளத்திலும் வசிப்பவன் அர்த்தம் வாசனாத் வாசுதேவன் வசிக்கிறவன்னா என்ன அர்த்தம் வெளிப்படுபவன் அர்த்தம் புலப்படுபவன் அர்த்தம் நான் என்கின்ற உணர்வாக அனைத்து உள்ளங்களிலும் புலப்படுபவன் நான் என்கின்ற உணர்வாக அனைத்து உள்ளங்களிலும் புலப்படுபவன் அவனுக்கு தான் வாசுதேவன் பேர் அதே மாதிரி இதை படிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் எதா சமஸ்தேகேஷு புமானே கோ வ எப்பொழுது அனைத்து உடல்களிலும் ஒரே அந்த தத்துவம் மெய்ப்பொருள் தத்துவம் இருக்கிறதோ ததா கோ பவான் சோகம் நீ யார் நான் யார் ஒரே பொருள் நம் உடல்கள் அனைத்திலும் இருக்கும் பொழுது நீ நான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் நீ என்பதும் நான் என்பதும் உண்மை அல்லங்கிறார் ஆக எதா சமஸ்தேகேஷு புமான் ஏக்கப்புமா புருஷா ஏக்க சைத்தன்யம் அர்த்தம் இந்த இடத்துல புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம்லாம் கிடையாது ஏகோ வவஸிதா அப்பொழுது கோ பவான் நீ யார் சோஹம் நான் யார் இத்தேத்த என்கின்ற எண்ணமானது விபலம் வச்சகா யூஸ்லெஸ் வேர்டு அப்படிங்கிறார் இதுதான் சங்கராச்சாரியரோட அத்தியாச பாஷ்யத்துக்கு பேஸ் மாதிரியே தெரிகிறது ஏன்னா சங்கரபாஷ்யத்தில் யுஷ்மத் அஸ்மத் பிரத்யம் தான் ஆரம்பிக்கிறார் நீ நான்கிறதே உண்மை கிடையாது அப்படின் தான் அகமிதம் மமேதம் நான் இது என்னுடையது இது நான் இது நான் இது என்னுடையது இது இது கற்பனைங்கிறார் நான் இது என்பதும் என்னுடையது இது என்பதும் கற்பனை அறியாமையால் விளைந்த மாயக்கற்பனை அதே மாதிரி நீ நான் நீ என்பதும் நான் என்பதும் உண்மையில் இல்லை நீ நான் என்பது வெட்டி வெட்டி வார்த்தைங்கிறார் விபலம் வச்சா வேஸ்ட் வேர்டுங்கிறார் இந்த என்னது தெய்வத்தம் தேவதா நான் செ இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு தெய்வத்தம் தேவதா நான் செ இந்த தெய்வத்தம் தேவதா அப்படிங்கிறத வச்சுட்டு அத்வைத்தத்தை சித்தாந்தம் பண்ணுறார் அத்வைத்த நிர்ணயம் விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் பண்ணுறார் ஜீவனாவது ஈஸ்வரனாவது பகவானை பார்த்து பகவானே நீங்கிற அவர் வந்து என்னென்ன நான் பகவானே நான் நான் இது வேஸ்ட்டு வேர்டுங்கிறார் வேணால் பண்ணிக்கோ கொஞ்சம் நாளைக்கு நீ பக்தி பண்ண வேண்டாம்னு சொல்ல ஆனால் அது உண்மை இல்லை நீ பக்தி பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் பொறாமையில்லை நீ பண்ணி ஆனந்தமாக பண்ணிட்டு போ உனக்கு இமோஷனல் ப்ராப்ளம்லாம் இருந்தால் நல்லா தாராளமாக பண்ணு ஆனால் ஒன்று அதே சமயம் புரிஞ்சிக்கோ ஆனால் அதே சமயம் புரிஞ்சிக்கோ பகவானும் பக்தனும் வேறே கிடையாது இந்த மாயாசக்தி ஒரே பொருளை இப்படி பெரியவனாக்கி சின்னவனாக்கி விளையாடின்னு இருக்கு அந்த மாயைக்கு மயங்கக்கூடாது அப்படி சொல்கிறது aha yada tadahiko அஹஸ்தேகேஷ் தி கோவா சோகம் விஃலம் வச்ச விஃலம் வச்ச வர yathaikam drishyate நீளாதின ப்ரா தன் ப்க் பிதக் சீத்த நீளாதிபேதேனா ஏகம் திருஷ்யத்தை நப ஒரே ஸ்பேஸ் தான் இருக்கு ஒரே ஆகாஷம் இருக்குது வெளியில் போய் பார்த்தா ஸ்கை இந்த இடத்துல ஸ்கைன்னு சொல்லணும் நபல் டு ஸ்கை ஆனால் சில சமயம் பார்த்தா வெள்ளையாக இருக்குது சில சமயம் பார்த்தா நீளமாக இருக்குங்கிறார் ஒரே ஸ்கை தான் சம்டைம்ஸ் அது வெள்ளையாக தெரியுது சித நீலாதிதேன ஆதீன்னு போட்டார் சில சமயம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி ஸ்பேஸ் ஸ்கை பார்த்தா அது வெள்ளையா நீளமாக இப்படி எல்லாம் என்னெல்லாமோ வேற்றுமையை காட்டுறது ஆனால் ஆகாசத்துக்கு நிறம் கிடையாது ஸ்கைக்கு கலர் கிடையாது அது மாதிரி யதா ஏகம் நபகா திருஷ்யத்தே எப்படி ஒரே ஆகாயமானது வெள்ளையாகவும் நீளமாகவும் போன்ற வர்ணங்களாக காட்சி அளிக்கிறதோ அதே மாதிரி பிராந்த திருஷ்டிபிகி இந்த அறிவு சரியா யூஸ் பண்ணாத முட்டாள்களுக்கு ஆத்மா பி ஆத்மாவும் ஏகா ஆத்மா ஒரே ஆத்மாதான் பிறக்கு பிறக்கு திருஷத்தே பிரிச்சு பிரிச்சு தெரியறது அப்புறம் நீ பெரியவன் நான் சின்ன மாமன் சாஹி எப்படி இப்படி எல்லாம் பிரிச்சு பிரித்து தெரியறது எல்லாம் ட்ராமா மகா ட்ராமா மாயா ட்ராமா மாயா நாடகம் மாயா விகாரமே அப்படி சொல்றாரு பிராந்த திருஷ்டி பிகின்னு விட்டார் சரியா யோசிக்காதவனுக்கு எல்லாரும் வேற வேறையா தெரிகிறது இவன் முஸ்லீம் இவன் கிறிஸ்துவன் இவன் ஹிந்து ஹிந்துக்குள்ளே இவன் அந்த ஜாதி இந்த ஜாதி எல்லாம் இருக்கேன் எல்லாம் விவகாரம் தான் ஆனால் இருக்கணும் அது அப்சல்யூட் ட்ரூ கிடையாது ரிலேட்டிவ் ரியல் சீமிங்லி ரியல் not அப்சல்யூட் ரியல் அதுதான் இங்கே சொல்கிறார் அடுத்த ஸ்லோகம் ஏக ச்சிி தும் தோம் சும் சுவாத்மஸ் தியஜேதமோகம் ஜவரிய தத்தியஜேதம் பரமார்த்ததி விஷ்ணு புராணம் இந்த விஷ்ணு புராணந்தான் வைஷ்ணவர்களுக்கும் ரொம்ப முக்கியம் நமக்கும் ரொம்ப முக்கியம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது சம்பிரதாயமான வைஷ்ணவர்கள் பாகவதத்தில் ஒரு காலத்திலையும் ஏற்றுக்கொண்டது கிடையாது இப்போ தான் கொஞ்சம் பாகவதத்தை ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் ட்ரெடிஷ்னல் வைஷ்ணவர்கள்லாம் அவங்களாம் என்றைக்கும் விஷ்ணு புராணத்தை தான் மேற்கொள்வார் மேற்கோள் காட்டுவார்கள் பாகவதத்தை மேற்கோள் காட்டுறது எங்கேயும் கிடையாது சொல்லப்போனால் இந்த உஷ்ணு சாசனம் ஒரு இடத்துல கூட பாகவதம் கிடையாது சங்கராச்சாரர் கோட் பண்ணுறதில்லை பாகவதத்தை ஏன்னா சங்கராச்சாரியர் காலத்தில் பாகவதம் இருந்துதாங்கிறதே கொஸ்டின் மார்க் அதுக்காக பாகவதத்தை நம்ம தப்பாக நினைக்கல பாகவதம் வியாசரை எழுதினதுன்னு சொல்கிறோம் வியாசரை எழுதினதுன்னு சொன்னால் சங்கராச்சாரிய காலத்தில் பாகவதத்தில் இதை விட பிரமாதமான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அத்வைதத்தை சொல்கிறதுக்கு ஒன்று கூட ஏன் அவர் கோட் பண்ணல அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் அப்போ சங்கராச்சாரியர் காலத்தில் பாகவதம் இருந்ததா அப்படின்னு பெரிய கேள்வி இது நிறைய பேர் சொல்கிறதில்லை நான் இன்றைக்கி சொல்கிறேன் என்னத்துக்கு இதெல்லாம் ஆரம்பிப்பானேன்னு சங்கரபகவத் பாதர் ஒரு இடத்துல ஆனால் பாகவதம் படிக்கணும்னு நாங்கள்லாம் வரும் ரொம்ப ஆசைப்படுறோம் ஏன்னா பாகவதம் சம்ஸ்கிருத பாஷைக்காகவே படிக்கணும் அதில் இருக்கிற தத்துவங்கள் அந்த தத்துவங்களை சொல்கிற விதம் அந்த லாங்குவேஜ் அவ்வளோ அழகு யாரோ மகாத்மா எழுதியிருக்கார் வியாசரோ யாரோ தெரியாது அற்புதமான கிரந்தம் பதினெட்டாயிரம் ஸ்லோகம் இருக்குது நிறைய ஸ்லோகம் ஏகாதச்கந்தத்தில் அத்வைதமாக தான் இருக்குது ஒரு ஸ்லோகத்தை கூட இங்கெல்லாம் கோட் பண்ணலவர் இதுவும் விஷ்ணு சாஸ்திரநா பாஷியம் வேறு இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும் விஷ்ணு சா விஷ்ணு புராணத்துக்கு தான் மதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் வைஷ்ணவர்கள் பாகவத எடுத்துக்கொள்கிறார்கள் பாகவதத்தை சொல்லவே மாட்டார்கள் வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எந்த வைஷ்ணவர்களும் பாகவத சொல்ல மாட்டார்கள் இப்போ கொஞ்ச நாளாக பாகவதம் ரொம்ப பாப்புலர் ஆகிறதுனால பரவாயில்லைன்னு அவங்களும் எடுத்துக்கிறாங்க ஆனால் இன்னும் கூட எனக்கு தெரிஞ்சு ஜியர் மடங்கள் எல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு அதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள்னு சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் பாகவதத்துக்கு ஒரு பிரச்சாரம் பலமாக இருக்குது அது ஒன்றும் தோஷமாக சொல்லலை கூட ஒரு இடத்துல கூட கோட் பண்ண மாட்டேங்கிறது பாகவத அதுலேருந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது ஆஹ் இந்த ஸ்லோகத்தை எல்லாம் அருமையான ஸ்லோகங்கள் அஹம் இந்த ஏக சமஸ்தம் எதிகாஸ்தி கிஞ்சித்து என்னெல்லாம் இருக்கோ அது ஒருத்தந்தான் யார் அந்த அச்சுதன் அச்சுதனுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை அச்சுத்தோ நாஸ்தி பரம் தத்தோன்னியது ஏன்னால் இந்த ஸ்லோகங்களை விசிஷ்டாத்வீதமாகவும் இன்டர்பிரட் பண்ண முடியும் விசிஷ்டாத்வைதமாகவும் இன்டர்பிரட் பண்ண முடியும் அத்வைதமாகவும் இன்டர்பட் பண்ணுறதுக்கு இட் இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கறது இந்த ஸ்லோகங்கள்லாம் வேறு ஒன்றும் இல்லை விசிஷ்டாத்வைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் பெரிய வித்தியாசம்னு சொல்ல மாட்டோம் விசிஷ்டாத்வைதம் வந்து பேதாபேதவாதம் ஆகா ஜீவனும் பிரம்மனையும் பிரிக்க முடியாது ஆனால் ஜீவன் பிரம்மன் பிரம்மன் ஜீவன் அப்படி சொல்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் ஜீவனையும் பிரம்மனையும் பிரிக்க முடியாது ஜீவனை தூக்கிடுவோன்றோம் ஜீனே கிடையாது ஆக அவங்களுக்கு வந்து உலகமும் சத்தியம் உலகமும் சத்தியம் உடம்பு சத்தியம் உயிர்கள் சத்தியம் உயிர்களை விட்டு பிரியாமல் இருக்கிற இறைவனும் உண்மை இறைவனை விட்டு உயிர்கள் பிரிய முடியாது உயிர்களை விட்டு இறைவன் பிரிய மாட்டான் ஆனால் இறைவன் வேறு உயிர்கள் வேறு பிரிய முடியாது ஆனால் ரெண்டு பேரும் வேறு வேறு இதுதான் விசிஷ்டா அத்வைதம் என்னன்னா ஜீவனாவது ஈஸ்வரனாவது ரெண்டும் பிரம்மனில் கற்பிக்கப்பட்டது ஜீவனும் ஈஸ்வரனும் ஜீவனும் ஈஸ்வரனும் பிரம்ம கற்பிதம் அப்படி இதுதான் வித்தியாசம் கற்பனை பண்ணப்பட்டது உலகம் உண்மையல்ல உடல்கள் உண்மையல்ல நமது வாழ்க்கை உண்மையல்ல இவையெல்லாம் மாயத்தோற்றம் மெய்ப்பொருள் மட்டுமே உண்மை இது அத்வைத சித்தாந்தம் ஆகையனால இந்த ஸ்லோகங்களை கவனித்தா தெரியும் சித்தாந்தம் படித்தவங்களுக்கு புரியும் அநாயாசமாக இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ட்டு நான் அவங்களுக்கு அப்பப்போ சொல்கிறேன் அடுத்தது என்ன சோகம் சச்சத்துவம் சோகம் சச்சத்துவம் அவனே நான் சச்சத்துவம் நீயும் அவனே சச்ச சர்வமேத்த அவனே இத்தனையுமாக இருக்கிறான் ஆத்மஸ்வரூபம் தியஜபேத மோகம் இந்த வேற்றுமை எண்ணத்தை அடியோடு விட்டு விடுவாயாக அப்படின்னு யாரும் உபதேசம் பண்ணுறார் இதீரித்தஸ்தேன ச ராஜவரியா இப்படி உபதேசம் பண்ண உடனே அந்த ராஜா அந்த சக்கரவர்த்தி ஆனவர் என்ன பண்ணார்ன்னா பரார்தரமார்த்த திருஷ்டிஹி சன்னு பேதம் தத்யஜ தத்யாஜ அந்த குரு உபதேசம் பண்ணின உடனே அந்த ராஜா அந்த பேதபுத்தியை விட்டுட்டார் அந்த பரமார்த்த திருஷ்டியை மேலான அந்த அப்சல்யூட் ஆங்கிளில் பார்த்து இதை விட்டு விட்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது ஆக விஷ்ணு புராணத்தில் வந்து இதை கோட் பண்ணியிருக்கார் அடுத்தது யமேன உக்தம்னு ஒன்று சொல்கிறார் இது யமேன உக்தம் எங்கே சொன்னார் தெரியல இதெல்லாம் விஷ்ணு புராணத்தை பார்க்கணும் அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தா நமக்கு முடிவு கிடையாது ஏன்னா இதுவே போயின்ட்டுருக்கு இன்னும் இன்னும் பாருங்கள் இன்னும் நிறைய பேஜ் இருக்குது ஒன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் போகணும் எத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமைக்கு வந்து இவ்வளோ வரைக்கும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பேஜ் இருக்குது அதுதான் அஹோ மகிமா குரு மகிமா கிரேட்னஸ் போயிண்டே இருக்குது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நமோஸ்தனன் சகசிரமூர்த்தே சகசிரபாதாட்சிபாஹவே சகசிரே புருஷா சகசிரோட்டியுதாரிணே நம கோவிந்தநீர் சூமாராஜி